திருமுகம் இருபத்து ஒன்பது ஆரவாரத்திற்கு அடுத்த பெயர் இருபத்தி எட்டு மூன்று ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஆறு அன்புள்ள தங்கட்கு சிவகடாட்சத்தால் தீர்க்காயுலும் திடதேகமும் சகல சம்பத்தும் மேன்மேல் உண்டாக தாங்கள் வரைந்து விடுத்த கடிதமும் இப்பாடல்களும் இரண்டு தினத்திற்கு முன் என்னிடம் சேர்ந்தன இன்று உரை நிரம்ப பெற்றன கொள்க அன்றி நான் இத்திசை கண் வந்தபின் இங்னமிருந்து தங்களிடத்தில் போந்த சில பாடல்களில் ஒன்றும் வெளிப்படாதிருத்தல் வேண்டும் என்னையெனில் நான் இங்கனம் வந்த பின்னர் சிதம்பர விஷயத்தில் தோத்திர மாலைகளும் சாத்திர மாலைகளுமாக சுமார் இருநூறு மாலைகள் செய்யப்பட்டிருக்கின்றன அவைகள் வெளிப்படும்போது வெளிப்படுத்தி இது நிற்க முன்னோர் கடிதத்தில் நான் குறித்த பாயிரத்தை இன்னும் சில தினம் சென்ற பின்னர் அனுப்புகிறேன் தற்காலம் என் நினைவு விரிதற்கு இன்மையால் தாங்கள் தேகத்தை ஜாக்கிரதையாக பாராட்டி கொண்டு வர வேண்டும் நமது அன்பர் வேலு முதலியார் ஸ்ரீ செல்வராய முதலியார் முதலானவர்களுக்கும் நான் அவசியம் இரண்டு மாதத்தில் அவ்விடம் வருவதாக குறிப்பித்தல் வேண்டும் நாயக்கர் சாமிக்கு பித்த விசேஷத்தால் சிறிது குணம் விகற்பித்து அடிக்கடி சொல்லாமல் போவதும் பின்பு வருவதுமாக இருக்கின்றார் இது நிற்க தே ஆறுமுகப்பிள்ளை அவர்களுக்கும் சுந்தரம்மாளுக்கும் இன்னும் ஒரு மாதம் சென்ற பின்னர் நான் சொன்னபடி செய்விப்பதாக தெரியப்படுத்த வேண்டும் அன்றையும் சௌபாகியவதி விசாலாட்சி அம்மையும் அவர் புருஷனும் இவ்விடத்தில் நேர்ந்த சொல்ப வரும்படி என்று சுமார் இருபது நாள்களுக்கு முன்னரே இவ்விடம் பிரயாணப்பட்டு அவ்விடம் வந்தார்கள் இது நிற்க ராமலிங்கசாமி என்று வழங்கவிப்பது என் சம்மதமன்று என்னை ஆரவாரத்திற்கு அடுத்த பெயராக தோன்றுதலில் இனி அங்னம் வழங்காமை வேண்டும் ஜீவகாருண்யமும் சிவானுபவமும் அன்றி மற்றவைகளை மனத்தின்கண் மதியாதிருத்தல் வேண்டும் சிரஞ்சீவி சிரஞ்சீவி இங்கனம் சிதம்பரம் ராமலிங்கம் குரோதனவருடன் பங்குனி பதினேழு